प्रपन्न तोत्र कृष्णाय பிரபிவேத்தைக்காணையா भगवान श्री कृष्णर பக்தியை நாம் எளிமையாக வெளிப்படுத்தி உயர்வு பெறலாம் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த இருபத்தி ஆறு இருபத்தேழு உபதேசம் பண்ணுகிறார் முதல்ல சொன்னார் நீ ஏதாவது ஒரு இலை பூ பழம் ஜலம் அதை பக்தியாக சமர்ப்பணம் பண்ணினா இந்த பக்தியோட சமர்ப்பணம் அந்த பொருளை நான் ஏற்றுக்கொண்டு அனுகிரகம் பண்ணுறேன் அந்த பாவனையை நான் வந்து மதிச்சு அந்த பாவனைய நன்றாக விருத்தி பண்ணி அதன் மூலமாக அமைதி ஆனந்தத்தை அனுகிரகம் அருள் புரியறேன் அப்படிங்கிற மாதிரி உபதேசம் பண்ணினார் அப்படி சுத்த மனசோட பக்தி பண்ணுகிறவனுக்கு அந்த பக்தியோட பலனை கொடுக்கறேன் அப்படின்னு உபதேசம் பண்ணினார் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் நீ காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் என்னெல்லாம் செய்கிறையோ அது அத்தனையும் அப்பப்போ எனக்கு சமர்பணம் பண்ணி பழகு அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தில் அழகா சொல்ற எத் கரோஷி எதை நீ செய்தாலும் அஸ்னாசி சாப்பிட்டாலும் ஜுகோஷி எதை நீ ஹோமம் செய்தாலும் ததாசி எது எதை நீ யாருக்கு தானம் செய்தாலும் தபஸ்யசி எந்த தவத்தை விரதத்தை நீ மேற்கொண்டாலும் ஹே கௌந்தேய ஓ அர்ஜுனா குந்தி புத்திரா தத்து அதனை மதர்ப்பணம் குருஷுவ அதை எனக்கு சமர்ப்பணம் பண்ணு ஆக ரொம்ப எளிமையானது நம்ம இரவு படுக்க போகிறபோது கூட இதை இந்த ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு உறங்கலாம் பகவானே உன்னுடைய அனுகிரகத்தினால இந்த உடல் உறுப்புகளை கொண்டு நான் எந்த செயல்களையெல்லாம் செய்தேனோ நான் அருந்தின உணவு வேள்வி பூஜை செஞ்ச புஷ்பங்கள் தானம் எல்லாத்தையும் உனக்கு சமர்ப்பணம் பண்றேன் பகவானே அப்படிங்குற அந்த ஒரு ஆட்டிடியூடு அந்த பாவனையை வளர்க்கணும் இப்ப பகவான் சொல்றார் எல்லாம் எனக்கு சமர்ப்பணம் பண்ணு நாராயணாயேத்தி சமர்ப்பயாமி எத் எத் கர்ம கரோமி தத்தது அகிலம் சம்போ தவ ஆராதனம் அப்படின்னு பலவிதமான ஸ்லோகங்கள் இதுல இருக்கு ஆகவே இதை நம்ம இப்படி கூட மாற்றி சொல்கிற வழக்கம் சில பேர் பண்ணுகிறார்கள் இதை அப்படியே கிருஷ்ணர் ஆர்டர் பண்ணுறார் இது வந்து செகண்ட் பர்சனில் சொல்கிறார் நீ எதை செஞ்சாலும் எதை சாப்பிட்டாலும் எதை ஹோமம் பண்ணினாலும் எதை தானம் பண்ணினாலும் எந்த தவத்தை செஞ்சாலும் விரதத்தை பண்ணினாலும் அதை எனக்கு சமர்ப்பணம் பண்ணுற பாவனையோட சமர்ப்பணம் பண்ணு இதை இருபத்தி நாலாவது ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கிறதுலையே அதை செய்கிற போது இதை சொல்லி பண்ணலாம் அந்த பத்திர புஷ்பம் பலம் தோயம் அதை வச்சு கொண்டு கூட இந்த ஸ்லோகத்தை சொல்லலாம் ஆனால் இத வந்து ஃபஸ்ட் பர்சனில் போடுற போது எத் கரோமி எத் அஷ்வனாமி எஜ் ஜுகோமி ததாமி எது எத் தபஸ்யாமி பகவன் இந்த கவுந்தேயாக்கு பதிலாக பகவன் தத் கரோமி ட்வதர்பணம் நான் உனக்கு சமர்ப்பணம் பண்ணுகிறேன் அப்படிங்கிற பாவனையோடு பண்ணினோமே ஆனால் அதுக்கு ஒரு அதிருஷ்ட சக்தி ஏற்பட்டு நம்முடைய மனசுக்கு சுத்தத்தை கொடுத்து உண்மையை உணர்ந்து நாம் அறிவிலே நிலை பெறுவதற்கு பெரிய உதவி புரியும் ஆகவே எளிமையாக நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய அன்பை பகவானுக்கு சமர்ப்பணம் செய்து நம்முடைய உள்ளத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் அதாவது பக்தி பண்ணுவது மிகவும் சுலபம் பக்தி மிகவும் எளிமையானது பக்திக்கு வெளியில பொருள்களெல்லாம் தேவையில்லை நிறைய கூட்டம் கூட தேவையில்லை அவனை மனமுருகி நினைந்து அவனுடைய திருநாமங்களை சொல்லி எளிமையான முறையில் அவனை வழிபட்டால் அந்த பக்தியை மாத்திரம் அவன் கருத்தில் எடுத்துக்கொண்டு நமக்கு அனுகிரகம் செய்கிறான் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தில் ரொம்ப அழகா உபதேசம் பண்ணப்பட்டிருக்கிறது இதன்படி நல்ல பக்தியை நாம் வளர்த்து கொள்வதற்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் நமக்கு அனுகிரகம் செய்யட்டும்